தொடர்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை சங்கத்தின் சங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர் திருப்ப திருசாரும் திரு சுகுதியார் அவர்கள் விளக்கேற்றி சிறப்பிப்பார்கள் சதன இடில் கொஞ்சம் கூட வரட்டும் சதன Oh, dear, oh! Oh! Mm -hmm. வரலாறு நான் அவருடைய வரலாறு முக்கியமான பகுதியை நான் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறேன் திரியான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய முக்கியமான பகுதி மதுரை என்பது நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன் அவருடைய திரு அவதாரத்தினுடைய பயன் மதுரையில் தான் நிகழ்ந்தது சைவத்தை வளர்க்கு என்பதற்கே திரு அவதாரம் செய்தவர் அவர் அது மதுரையில தான் நடந்தது அது உங்களுக்கு நினைவூட்டினே அதே மாதிரி திருநாவுக்கரசாமிகள் அவருடைய வரலாறுல கூட்டாயினவாரிலிருந்து நாமக்கூடிய சொத்துனை வேதியன் அதெல்லாம் அவர் கல்லில் மிதந்துகிட்டு போய் திருப்பா திருப்பிலோர் போய் அவரை திரும்பி மறுபடியும் திருவதிய வீரட்டான முறையில உங்களுக்கு நினைவூட்டினேன் சுந்தரமமூர்த்தி சுவாமியுடைய வரலாறுல என்னுடைய நெஞ்சை பிடித்தது திருவத்தியூர்ல இருந்து அவர் திருவத்தியூர் வழிபட்டு திருமணம் செய்து கொண்டு கண் தெரியாமல் போய் அப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு கண் பெற்று மறுபடியும் இன்னொரு கண் திருவாரூர் பெற்றவரலையும் திருவாரூர்ல போய் மற்றொரு கண் பெற்ற வரலையும் சொல்லணுங்கிற எண்ணத்துல தான் நான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைவூட்டுக் முக்கியமான பகுதி இது என்று நான் நான் எண்ணினேன் அவ்வளவுதான் எனக்கு பிடித்தது அது உங்களுக்கு பிடித்தது வேற இருக்கும் இல்லையா அது சொல்ல முடியாது எனக்கு பிடிச்சதை மாத்திரம் நான் சொல்றேன் இப்போ இப்போ ஒரு பதியம் உங்களை பாடிக்கொண்டிருந்தேன் நம்பி நம்பி என்று அதுல வருகிறத நீங்க பார்த்திருப்பீங்க நம்பி நம்பி என்ற திருப்பதிகம் என்றே அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பி நம்பி நம்பி நம்பி என்று அதுல வருகிறது அதனால இந்த பதிகத்துக்கு நம்பி என்ற திருப்பதியம் என்று அவர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள் பெரிய புராணத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறதுனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருத்தாஜலத்துக்கு போனார் விருத்தாஜல என்பது வட அதுக்கு தமிழாக்கம் வந்து தேவாரதில் பார்த்தீங்கன்னா திருமுது குன்றம் என்று வருகிறது விருத்த முது முதுமை தானே விருத்தான் விருத்தன்னு சொன்னா முதுமை அர்த்தம் முது அச்சலம் குன்றம் என்று பார்க்கும்போது திருமுது குன்றம் என்று தேவாரத்துல பாத்தீங்கன்னா ஊர் பெயர்லாம் சாமி பேரெல்லாம் கூட தமிழாக்கத்திலேயே செய்திருக்கிறார்கள் ஆக அவர்களுக்கு வட முடியல வெறுப்பு என்று நாம எண்ணிவிடக் கூடாது தமிழ பாடுகிறனால் தமிழ் பேரையாகவே இருக்கட்டும் என்று அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லையா ஆமா அதுல வடமொழி பெருப்பு என்றும் அப்படிலாம் நாம் எண்ணி விடவே கூடாது அவர்கள் வேதம் ஆதரித்து இருக்கிறார்கள் இல்லையா வேதம் நான்கு நுண்மை பொருளானது அந்த ஊருக்கு போற போது சாமி கிட்டே எனக்கு பொன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல இடத்துல பொண்ணும் பொருளும் ஆண்டவரை கேட்டிருக்கிறார் கேட்டிருக்காரு கொடுத்து இருக்கிறார் சிவன் நாட்டு சொல்ல ஒண்ணு உண்டு சுந்தர பொக்கு பாடுவார் அப்படின்னு திருஞான தன்னை பாடுவார் அப்பர் வந்து சிவனை பாடுவார் சுந்தர பார்க்கும்போது பொண்ணுக்கு பாடுவார் அப்படின்னு ஒரு சாதாரணமான ஒரு சொல்லு உண்டு அது அவ்வளவு சரியில்லை என்று சொன்னாலும் பல இடங்கள்ல இவர் பொண்ணை வேண்டி சுவாமியை பாடியிருக்கிறார் அப்படி திருமுதுகுன்றம்னு ஒரு ஊருக்கு போய் சுவாமியிட்ட எனக்கு பொன் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திரு ஆவடு துறையிலே பொன் வேண்டும் என்று கேட்டார் தன்னுடைய தகப்பனாரும் பாக்கி இருக்கிற ஏனைய அந்தனர்களும் வேள்வி செய்வதற்காக கேட்டார் என்பது உங்களுக்கு நினைவு ஆண்டவன் ஒரு பொன் மூட்டை கொடுத்தான் அதற்கு பேர் உலவா கிழி என்று பேர் அதுல ஆயிரம் பொன் இருந்தது அது எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கக்கூடிய மூட்டை அது என்று வரலாறு நாம பார்த்தோம் அந்த மாதிரி அப்பர் கேட்கல பொன் கொடு அப்படின்னு அப்பர் கேக்கல அவர் கையில கிடைச்சதெல்லாம் திருப்பூரூர்ல கிடைச்சதும் அப்படி துறவி அவர் அதனால அவரை வச்சு சுந்தரர் வந்து பொன் கேட்டதுனால தரம் குறைஞ்சு போயிட்டார் நம்ம எண்ணி விடுவதற்கு இல்லை அந்த நாலு நாலு ஒரு தரம் அதுல எந்த விதமான தரா தாரதமியமையும் நாம எண்ணக்கூடாது பொன் வேணும்னு கேட்டாரு சாமி என்ன பண்ணாரு பன்னிரண்டாயிரம் பொன் கொடுத்தாராம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கல பன்னிரெண்டாயிரம் பொன் கொடுத்த இது எப்படி எடுத்துட்டு போறது எடுத்து போனா திருடர் பயம் அது மூட்டையா கட்டிட்டு போகணும் பெரிய தொந்தரவு இல்லையா இப்ப நாம இப்ப பாக்கி நாம என்ன பண்றோம் பணம் நிறைய கிடைச்சதுனாக்கா என்ன பண்றோம் அப்படி வாங்கிட்டு போயிடுறோம் எப்படி எடுத்து போறது இல்லையா சேர்க்கிறாரு திருப்பணி பண்ண போனேன் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு ஒரு அம்மாவை போய் அம்மா அம்மா நான் சேர்க்கிறாரு திருப்பணி பண்றேன் ஏதாவது கொடுங்கம்மா கேட்டேன் இந்த அம்மா என்ன பண்ணாங்க கோயிலுக்கு ஆமா அப்படின்னா உள்ள போய் ஒரு செக் எடுத்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுருப்பாங்க இருபத்தி ஓராயிரம் ரூபாய் எனக்கு தூக்கி வாரி போன ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்த கையை கும்பிட்டு இந்த அம்மா இருபத்தி ரூபாய் போட்டு கொண்டா கொடுத்துட்டாங்க அது மாத்திரம் இல்ல என் கூட வாங்க பே பே அத மாத்தி அது எடுத்துட்டு போறது சிரமமா இருக்கும் ஐநூறுபா நோட்டா ஐநூறு ரூபா நோட்டா மாட்டி மாத்தி எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா இப்ப நூறு ரூபாய் நோட்டுனாக்கா இருபத்தி ஓராயிரம் மூட்டை பெற்றாருக்கும் நான் மடிந்து கட்டிட்டு போறதுக்கு சிரமமா இருக்கும் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு இது எடுத்துட்டு போறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியிட்டு சொன்னாரு சாமி நான் இந்த பன்னிரெண்டாயிரம் பொண்ணையும் நான் திருவாரூருக்கு எடுத்துட்டு போகணும் எப்படி எடுத்துட்டு போவேன் சிரமமா இருக்கும் என்ன பண்ணினார் நதி ஓடுகிறது மணிமுத்தா நதி நதியில இந்த பன்னிரெண்டாயிரம் பொண்ணையும் கொட்டி விடுற திருவாரூர்ல ஒரு பெரிய திருக்குளம் இருக்கிறது அதுக்கு கமலாலயம் பேர் எந்த காலத்திலும் தண்ணி வத்துறதே இல்லாத ஆமா நான் பார்த்ததில்ல அந்த தன் அந்த குளவத்தி போய் நான் பார்த்ததே கிடையாது என்னுடைய ஆய்வுல அந்த குளத்துல போய் நான் எடுப்பேன் எனக்கு இந்த பன்னிரெண்டாயிரம் பொண்ணு அங்க கிடைக்கணும் அப்படின்னு கடும நாம அந்த மாதிரி கேப்போமா சரி நான் இந்த கூவன் அதில போட்டுறேன் கேப்போமா மாத்தி எட்டு போறதுக்கு ஏதாவது வெளியா பண்ணுவோ தவிர நான் ஆத்துல போடுறேன் அங்க வந்து நாம கேட்போமா நல்லா இருக்கு நடக்காது கையில இருந்து கால் ரூபாய் கீழே விழுந்தாலும் எடுத்து விடுவோம் நாம எடுத்துக் கொள்ளணும் என்பது நியதி பொருள் கீழே சிந்தினால் சில பேர் எடுக்க மாட்டான் எனக்கு தெரிந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு கையிலிருந்து பொருள் கீழே விழுந்துட்டா எடுக்கவே மாட்டாரு நூறு ரூபாய் நோட்டு கீழே விழுந்தாலும் எடுக்க மாட்டார் கடைசி காலத்துல அவர் என்ன ஆனாரு பத்து ரூபாய் திண்டாடி தெருவில் நின்றார் காரணம் இந்த பொருள் கீழே சிந்தனதை அவரு எடுக்காம போனதுனால என்னமோ தெரியல அவருக்கு பின்னால ரொம்ப கட்டப்பட்டு செத்தார் அப்படி ஏதாவது காசு கீழே உழுந்துன்னா நான் ரொம்ப கவனமா எடுத்து விடுவேன் பின்னால அந்த காசுக்கும் திண்டாடும் வந்துருதுன்னா அப்படின்னு இவர் என்ன பண்ணினார் சாமிகிட்ட இந்த பன்னிரெண்டாயிரம் பொண்ணையும் நான் இந்த திரு நதியில போட்டு விடுகிறேன் நீ எனக்கு திருவாரூர்ல இருக்கிற கமலாலயத்துல போய் நான் அப்படி தண்ணியில போய் கை வச்சோம் ஆயிரம் பொண்ணுமும் தேடி ஓடினாங்க சுந்தரருடைய பாட்டை கேட்கறது சிவன் உடையார் தான் உங்களுக்கு சில இடம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன் இல்லையா ஆமா அவர் பாட்டை கேட்கறதுன்னே அவன் உடையாடுறான் சுந்தரர் பாட்டுல அவ்வளவு விருப்பம் பாக்கிர் பாட்டில விருப்பம் இல்லையா கூடாது அவருக்கு விருப்பம் அவரே இவர் இவரே அவர் நாம நிச்சயமா சாமியும் கேட்க மாட்டோம் அவர் சொன்னாலும் நாம கேட்க மாட்டோம் இவர் தாமி சொல்றவங்க நம்பி பன்னிரெண்டாயிரம் பொண்ணுங்க ஒண்ணு இந்த ஆத்துல போட்டார் அவர் திருவாரூருக்கு போனார் திருவாரூர்ல அவருக்கு முதல் மனைவி உங்களுக்கு தெரியும் சுந்தரருக்கு இரண்டு மனைவி ஒன்று திருவாரூர் ஒன்று திருவொற்றியூர் அந்த அம்மாவுக்கு பறவை நாச்சியார் இந்த அம்மையா திருவாரூருக்கு போனார் பரவி நாச்சார்ட்ட சொன்னார் இந்த மாதிரி திருமுது குண்டத்துல விரிச்சாது பன்னிரெண்டாயிரம் பொன் கொடுத்தான் இறைவன் அது எடுத்துட்டு வர்றது சிரமமா இருக்கும் இந்த ஆத்துல மணிமுத்தா நதியில போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட சொன்ன சரி போட்டுருன்னு சொன்னார் திருவாரூர் கமலாலய குளத்துல எனக்கு சொன்னேன் அதுக்கு அவரு ஒப்புத்துக்கிட்டாரு இப்ப நாம கமலாலய குளத்துக்கு போவோம் அங்க பொண்ணு இருக்கு நான் எடுத்துக்காரேன் வாங்க அந்த அம்மா சிரிச்சான் என்ன வாழத்தில் போய் ஈசான் இறங்கினார் பெரிய துல்லியமா சொல்லப்படுகிற இந்த திக்கு போய் இறங்கினார் இறங்கி தடவி பார்த்தார் பொண்ணும் பொன் கிடைக்கிற தடவி தடவி பார்த்தாரு அந்த பொன் இல்ல சுவாமி அவர்களுக்கு எடுத்ததற்கெல்லாம் பாட்டு அவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் நாம பாட பாடாம இருக்கிறது ஒன்றுதான் நமக்கு குறை அவ்வளவுதான் தண்ணியில நின்றுகிட்டே அந்த திருமதி குண்டாளி ஈஸ்வர கூப்பிடுற Tadari nadin chilling What are your affairs member to society? Pens! It's not yet. They can put on a guard. пис it out, I julied பாட்டு பொன் என்றே தொடங்கிறது ஆனா பொன் வேணும்ல பொடைய திருமையணி பொன்னை போன்றிருக்கிறது வந்தவா அப்படின்னு தொடங்கிறார் ஆக தொடங்கிற பாட்டு பொன் என்றேவர் தொடங்கிறார் சுவாமி அதான் ஆச்சரியம் பொன் செய்தி புலித்தோலை அறைக்கசைச்சு மந்தி மின் செய்தயையாய் பறவை இவை சண்முகப்பே எல் செய்தவாறு அே அடியே நிட்டு வளவே தன்னுடைய மனைவி கரை நிற்கிறார் பொண்ணும் கிடை அவ கொஞ்சம் சிரிச்சு விட்டா குளத்துல இருந்து எடுத்து கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே இப்ப தேடி பார்த்தா பொன் கிடைக்கல என்ன நினைப்பாரு கொஞ்சம் வருத்தப்படுற இயற்கைதானே அது செய்திட பறவை இவை தன்முக பேயல் செய்தவாறு பறவைக்கு எதுக்கவே மனத்தை வாங்கி விட்டியே சுவாமி அப்படின்னு வருத்தப்படுறாரு இல்லையா பறவை பறவை அம்மா பேர் அவனுக்கு எதுக்கு பண்ணிவிட்டியே சாமி அப்படிங்கிறார் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன்னி தந்தரு திகழும் முதுகுண்ட மந்தி பம்பவாள் பறவை இவள் பாடுகின்றாள் அந்த அம்மா கொஞ்சம் வருத்தப்படுறா அடுத்த பாட்டுல என்னடா இப்படி ஒரு மனிதனா இன்னத்தான் அந்தவன் அருள் பெற்று வரா இருந்தாலும் அவரை போய் இந்த பொண்ணு அங்க போட்டுறேன்னு சொல்லிட்டு அதை கொண்டாந்து கொடுங்கிறார் இவர் தேடி பாக்குறாரு கிடைக்கல என்னடா கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கிறார் அது அடுத்த பாட்டுல வருது இவள் பாடுகின்ற அருணீர் அடியே நிச்சடங்க அந்த பத்து பாட்டையும் பாத்துல நிகழ்ச்சி பாக்கிறது மாதிரியே பாடல்கள் அமைந்திருக்கிறோம் வருத்தப்படுறதும் இவர் அந்த தேடி இருக்கிறதும் ஒன்பதாவது ஒன்பது பாட்டு பாடுறாரு ஒன்பது பாட்டு வரும் அந்த பாட்டு ஒருவன் பாடுறாரு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 அப்படின்னு பாடினார் கையில இவர் தடவையிட்ட இருக்கிற பொருள் கையில பன்னிரெண்டாயிரம் பொண்ணு கிடைச்சது வாரி தூக்கி போட்டார் படியில பறவை இந்த ஒன்பதாவது பாட்டு பாடும்போது எத்தாதிருந்தேன் இமையோர் தனி நாயகனே முத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே புத்தாருங் குடலாள் பறவை இவள் தன்முகப்பே புத்தொடியேன் கிட்டம் கடவே அப்படின்னு ஆயிரம் பொண்ணு ஒருவேளை அந்த அம்மா சிரிச்சா ஒருவேளை அந்த அம்மா வருத்தப்பட்டா இப்ப பன்னிரெண்டாயிரம் பொண்ணையும் தூக்கி போட்ட உடனே சுவாமியினுடைய அருள் இவருக்கு இருக்கிறது என்று அந்த அம்மா நம்பினான் இது நமக்கு பொன் தேவைப்பட்டதுன்னா நான் முன்னையே திருஞான சுமுதனுடைய வரலாறுல சொல்லியிருக்கேன் திருஞானசுமுதந்த மூர்த்தி நாயனார் அறிவு செய்த இடரிலும் தடரின் பதிகத்தை நாம் பாடிக்கொண்டே இருந்தால் நமக்கு வறுமை இருக்காது நமக்கு வேண்டிய அளவுக்கு ஆண்டவன் அந்த காசை கொடுத்துடும் ஐயா மிகுதியான காசு நமக்கு வேண்டாம் நம்ம குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு நமக்கு கிடைச்சா போர்மில்லவா ஆண்டவன் பாடுவேன் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுங்க ஒருத்த கடனா கொடுங்கன்னு சொன்னதுல கடன் பத்தனை எழுதி கையெழுத்தும் போடவே இல்லை ஆக நிறைய வந்து நினைக்கிறீங்களோ இல்ல ஏன் குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு இந்த வயசு நீங்க அது போறம் அல்லவா அதுக்கு மேல எனக்கு என்ன என்ன வேணும் சாகு வரைக்கும் எனக்கு சோறும் துணியும் போட்டு வைக்கணுமா என்னத்தை நாம தினந்தோறும் பாடிக்கொண்டிருந்தால் அந்த வறுமை நமக்கு இருக்காது என்பது பெரியவருடைய கொள்கை அது நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இல்லையா ஆமா உங்களுக்கும் தேவை கடவுள்கிட்ட போய் திறந்தோறும் அந்த பதிகத்தை சொல்லி பாருங்க கிடைக்குதா இல்லையா நிச்சயமா கிடைக்கும் அவன் ஏறி நிறைந்தனைய செல்வன் அவன் இல்லை என்று சொல்லுவதே கிடையாது இல்லையா ஆமா நான் அந்த பதிகத்தை திறந்தோறும் நான் ஆண்டவனுக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னொருத்துல போய் நான் தொந்தரவு பண்ணக்கூடாது எனக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்துட்டு போ ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போயா ஆமா நான் திருப்பணிக்காக கேட்டிருப்பேன் அதுவேற சமாச்சாரம் திருப்பணியில சேர்ந்தீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் கேட்டு அவ்வளவுதான் இந்த திருப்பதிகத்தை இந்த மெய்யை முற்றப்படி பூசியோர் நம்பிங்கிற திருப்பதிகத்தை பாடினால் நமக்கு எப்பாவது பொன் தேவைப்பட்டதுன்னா கிடைக்கும் ராமமூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு உடையவர் முதந்த அற்புத பதிகங்கள்னு முதல்ல போட்டவர் அவர் ஆமா அவர் போய் இறந்துட்டார் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்னுடைய பொண்ணுக்கு நான் கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு நகை எல்லாம் வாங்கணும் கையில பணம் கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்த பதியத்தை பாடிக்கிட்டு இருந்தேன் ஒரு பெரிய மனிதர் என்ன பண்ண ஒரு ஐம்பது பவுனை கொண்ட கையில குடுத்துட்டார் இந்தா வச்சுக்கோ பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் கேள்விப்பட்டேன் இந்த ஐம்பது பவுனை கொடுத்துட்டான் அப்படின்னு எழுதி அவர் இந்த திருப்பதியத்தை நாம் நிச்சயமாக நமக்கு பொண்ணுக்கும் பொருளுக்கும் குறைவில்லை என்று சொல்லுவார்கள் சுந்தரருக்கும் கிடைத்தது அதே நமக்கும் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு நினைவு அதனால மிகுதியான பொன் நமக்கு வேண்டாம் சுந்தரருடைய சரித்திரத்தில் வந்தது போல நமக்கு ஏதேனும் கொஞ்சம் கிடைச்சால் போருமாறு என்று எண்ணிக்கொள்வோம் சுந்தரர் இரண்டு கண்ணும் தெரியாத நிலையிலே அவர்கள் கட்சிய கம்பத்திற்கு போனார்கள் இடது கண்ணு அவருக்கு தெரிந்தது என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி விட்டேன் நாம கண் நம்ம கண்ணு போச்சுன்னா திரும்பி வரும்னு சொல்ல முடியாது சுந்தரருக்கு வந்தது நமக்கு வரும்னு சொல்ல முடியாது நாமளும் கிட்டத்தட்ட சுந்தரர் மாறி சிவத்தொண்டராக இருந்தோமே நிச்சயமாக தொரவு நமக்கு இருக்காது என்றுதான் நான் எண்ணுகிறேன் எனக்கு கண்ணுல தொந்தரவு தொந்தரவு எனக்கு இல்லை ஆமா என்ன ஆபரேஷன் பண்ண டாக்டர் என்ன கண்ணாடி போடாம இருக்க போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன நினைட்டேன் அப்புறம் அவருடைய உடல்ல இந்த மாதிரி ஒன்னு இருந்திருக்கிறது அதனால மாயூரத்துக்கு பக்கத்துல குற்றாலம்னு ஒரு ஊர் இருக்கிறது அதுக்கு தேவாரத்தில் திருத்துருத்தி என்று பேர் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இந்த காவிரி ஆறு ஓடும் பொழுது இந்த மண் எக்கர் அடிச்சது பாருங்க அந்த மாதிரி அடித்த இடத்துக்கு தான் திருத்துருத்தி என்று பேர் வைக்கிறார்கள் என்று வரலாறு எழுதுகிறார்கள் அந்த ஊருக்கு போனார் எனக்கு உடல்ல நோய் இருக்கிறதே என்று ஆண்டவன வேண்டி இருக்கிறார் இருக்கிற ஒரு குளத்த நினை குளி உனக்கு சரியா போடும் என்று ஆண்டவன் சொல்லி இருக்கிறான் அதுல குளிச்சிருக்கிறார் கூட ஒரு பெண்மணி கேட்டாங்க என்ன அந்த குளத்துல குளிக்கிறாப்புல இல்லையே அப்படின்னு அப்படித்தான் இருக்கும் இல்லையா எல்லா இடத்துலயும் திருக்குளம்னா நல்லா இருக்கும் நம்ம வீட்டை போலயே இன்னைக்கு கோயில் தான் சுத்தமா இருக்கா என்னையும் என்னையும் அப்படித்தான் இருக்கு இல்லையா கோயிலுக்கு போய் பாருங்க ஒரே விளக்கு போடுறதுல என்ன செஞ்சிருப்பான் உட்கார முடியாது நான் முழுகின உனக்கு நன்மை வேணும்னா செய் அவனைதான் சில முனிவர்கள் என்ன பண்ணினா எங்கேயாவது காட்டுல இருக்கிறான் அவனை தேடி போக நம்மளுடைய பொறுப்பு மலை மேல இருக்கிறார் ஏறி போக வேண்டியதான் பொறுப்பை தவிர மலையின் மேலே ஏறணுமே நம்ம கேட்கக்கூடாது நமக்கு காரியாக அப்படித்தான் செய்தாகணும் ஆக அந்த திருக்குளத்தில் அவர் மூழ்கினார் அவருக்கு உடலிலே இருந்த நோய் போய்விட்டதும் என்று நான் உங்களுக்கு நினைவுவிட்டதாகத்தான் என்னுடைய குறிப்பு சொல்லுகிறது அப்போது ஒரு திருப்பதியும் பாடுகிறார் கடைசியாக அவர் இரண்டு கண்ணும் தெரியாத நிலையில அந்த குறிக்கோள் இருந்து அவர் மாறவே இல்லை இல்லையா சபதத்தை மாறி விட்டு விட்டு திருவத்தியூர்ல புறப்பட்ட போதும் இரண்டு கண்ணும் போய்விட்டது திருவாரூர் போவேன் திருவாரூர் போவேன் திருவாரூர் போவேன் என்று தான் சொன்னாரே தவிர எனக்கு இரண்டு கண்ணும் தெரியாம போச்சு நான் திரும்பி திருவத்தியூருக்கு போறேன்னு திரும்பல நாம ஊட்ட விட்டு போற விட்ட போது அவர் இரண்டு கண்ணு போனத்தை திருவாரூர் போவேன் என்று கொல் எய்துவதே திருவாரூர் அவனே சொல்லிவிட்டார் அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும்படைய வல்வினை மூடாமும் சிந்தை பராமரியா தெந்திரு ஆற ஆறு புக்கு மனங்கு என்று எய்துவதே என்னைக்கு நான் திருவாரூர் போவேன் அப்படின்னு சொன்னார் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வலதுகள் கிடைத்தது இடதுகள் கிடைத்தது உடல் இருந்த நோயும் போய்விட்டது திருவாரூர் ஊர் எல்லைக்கு போய்விட்டார் இப்போ இல்லையா இந்த பதியங்களை நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு கண்ணுல ஏதேன்னு தொந்தரவு இருந்ததுன்னா சரியா போய்விடும் நானே சொல்றேனே நானே இப்ப இதெல்லாம் படிச்சிக்கிட்டே இருக்கேனே கண்ணாடியே போடுறது இல்ல கண்ணாடி வீட்டுல தூங்குது போடுறது இல்ல கண்ணு சரியா இருக்கு எனக்கு ரெண்டு வருஷமா இருக்கு சரியா இல்லையா ஆமா ஆக திருவாரூருக்கு போகிறார் சுவாமி கொண்டு கை வாய் பறவைண்டி என்று அதேர் பறவை கடல் ஒரு காலத்து பொங்கி எழுந்து வந்தபோது ஆண்டவன் அந்த தண்ணியை பூரா உறிஞ்சி எடுத்துக்கிட்டானான் பறவை உண்மண்டி என்று அதற்கு பேர் பறவை கடல் அது இருந்து வந்த தண்ணியை அவன் உறிந்து குடித்து விட்டு ஜனங்களை காப்பாற்றிருக்கிறான் அதனால்தான் பறவையுண் மண்டடி என்று பேர் தூவாய் செய்வார்படும் சுக்கங்கள் காவாயே கண்டு கொண்டார் காக்கிலும் நாவாயால் உண்மையே நல்லன சொல்லுவேற்கு ஆவாயன் பறவையுண் மண்டடி அம்மானே பறவையும் மண்டடி அம்மாளே பாயும் வயல் அந்தவாரூரரை பருகுமாறும் படிவு எட்டுமாறும் நினைந்து உருகுமாறு இவை உணர்த்தவல்லிகளே கூது விடுகிறவர்கள் பெண்ணை தூதாக அனுப்புவார்கள் பட்சியை தூதா அனுப்புவார்கள் கிளியை தூதாக அனுப்புவார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் கிளி விடு தூது என்று சொல்லுவார்கள் அல்லவா ஆமா இறைவனையே தூது அனுப்பியவர் இவர் அந்த அம்மா கொஞ்சம் கோபம் திருவ திருவத்தியூர்ல போய் மற்றவர் கல்யாணம் செய்து கொண்டாரே அப்படின்னு இவர் என்ன பண்ணாரு இறைவன் தப்பி கேட்டார் என்னப்பா திருவத்தூர்ல ஒரு கல்யாணம் பண்ணி அம்மா வீட்டுக்கு வர விட மாட்டா போல இருக்கு நான் போய் சொல்றேன்டா இவர் தூது போய் திருவாரூர்ல தான் நடந்து போய் பறவையாறு வீட்டுல போய் சொல்லி இரண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி வைத்தார் இறைவன் எந்த அளவுக்கு சுந்தரரை அவர் நினைத்திருக்கிறார் பாருங்க இறைவன் தூது போகிறான் மனைவிக்கு சுந்தரனுடைய மனைவி இங்கே தூது போவது போல் ஒரு பாட்டும் பாடியிருக்கிறார் ஆனா கிளிக்கு சொல்றது பறக்கும் கிள்ளைகள் அறக்கல் எல்லும் அடிகளாரூக்கையும் படைகள் இல்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்தவல்லீர்களே இப்படி ஒரு பதியம் பாடிவிட்டு நேர சுவாமி சன்னதிக்கு போறார் திருவாரூருக்கு போகணுங்கிறதே இவருடைய முக்கியமான நோக்கம் இரண்டு கண் சரியில்லாத நேரையிலேயும் அதை விட்டு போற விட்டு உடம்புல ஒரு நோய் இருந்த போது அதையும் பொருட்படுத்தாமல் வந்து உடம்புல இருக்கிற நோயும் போச்சு இடது கண்ணு கிடைச்சி போச்சு வலது கண்ணு ஒண்ணுதான் கிடைக்கல வலது கண் இவருக்கு என்பது இவருடைய தேவாரத்திலேயே வருகிறது அதுதான் ஆதாரம் இந்த கதை சொன்ன தெய்வ சேக்கிலார் பெருமானுக்கு தெய்வ சேக்கிலார் பெருமான் மிக ஊண்டி படித்திருக்கிறார் இந்த தேவாரத்தை ஐயா பெரிய புராணத்தை வந்து அவர் நடராஜ பெருமானுடைய திருவருளிலால் எழுதினார் என்பது ஒன்று அத நாம மறுக்கலை அது மாத்திர தேவாரத்தை நன்றாக ஆராய்ந்து படித்து பார்த்திருக்கிறார் படித்து பார்த்த போது திருநெல்வாயில் அறத்துறை தேவாரத்தில் என்ன சொல்றார் அவர் எத்தே ஒரு கண் இளம் அப்படின்னு சொல்ற சாமி ஒரு கண் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்ற சாமி இதெல்லாம் நன்றாக படித்து பார்த்துதான் அவருக்கு காஞ்சிபுரத்தில் கண் கிடைத்து விட்டது ஒரு கண்ணோ ஒரு கண்ணோட தான் இவர் திருவாரூருக்கு போயிருக்கிறார் என்பதை இந்த வரலாறு ஒழுங்க நமக்கு எழுதி கொடுத்தது தெய்வ கேக்கிடாரு பெறுவான் ஆமா தெய்வ சேக்குதார் பெருமானம் இல்லைன்னு சொன்னா இந்த மூன்று பேருடைய வரலாறு நமக்கு ஒழுங்கா கிடைச்சிருக்காது பெருமான் சொல்லலிவாய் யாருக்கு தெரியும் புத்தகத்துல முதல்ல இருக்கிறது திருவாசகத்துல அது இருக்கப்படாதுன்னு சொல்லி இருக்கிறவங்களா இருக்காங்க நமது முன்னோர்கள் முதல்ல வைத்திருக்கிறார்கள் அதை இன்னைக்கு மாற்றுவதற்கு இல்லை அப்படி வைக்கப்படாதுன்னு கூட சில பேர் இன்னைக்கு சொல்றாங்கல்ல காரணம் என்ன வரலாறு சரியா தெரியாத காரணத்தினாலதான் அந்த வரலாறை நமக்கு ஒழுங்கா சொல்லி வைத்தது தெய்வ தேக்குதாறு தான் ஆமா அடிமை என்று சொல்ல விலக மாட்டேன்டலூருக்கு பாட போயிருந்தேன் தேவாரம் அது சரியில்லை தோன்றி நான் அருட்பா பண்ண இந்த வார்த்தையை சொல்லி தெரியாதயா நால்வர் சாமியே ஓதி தெரியுமா வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் எழுதிசிக்க தெரியுமா அவரே தனியா படிச்சுட்டு இருந்தாரு நீ பயிற்சிக்கிட்டு அல்பா முடியு நால்வர் தமிழ்தான் அவரை படிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் தமிழை படிச்சு படிச்சுட்டா அவரு பெரியவராக ஆனாரு எழுதி சிக்கா அல்பா நல்லா படிக்க இல்லையா ஆமா அதனால இப்படிங்கிறான் அது ரொம்ப தப்பு ியா ஆமா என்ன சொல்றாரு சுந்தரர் மீளா அடிமை இந்த நான் மாறவே இல்லை மீளா அடிமை உமக்கே பிறரை வேண்டானே எதற்கு நான் பிறரை வேண்டுவதே கிடையாது ஆமா அவன் தான் என்று எண்ணி இருந்திருக்கிறார் எல்லாரும் நயன்மார்கள பூராவும் அத்தனை பேர் தான் இவர் பாடியே வைத்திருக்கிறார் பிறரை வேண்டா அடிமை ஒரு காலத்துல விறகு வச்சுதான் நம்ம சமைச்சோம் இன்னைக்கு விறகு வச்சதுக்கு அப்புறமா இந்த மண்ணெண்ணு வந்தது அப்புறம் கேவ் வந்துருக்கு இல்லையா கேவ்சவ் வந்து அதுல சமைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா குக்கர் வந்துருது இந்த ஒரு பானைக்கு எலக்ட்ரிக் ஒண்ணு இப்ப அந்த அடுப்பு பத்தனை சொன்னா அது புகையும் அது இல்லையா அது கண்ணை உருத்தும் பெரிய உபத்திரமும் இல்லையா மூலாத்தி போல் உள்ளே கணன்று அல்லது சொன்னாங்கிருக்கேன் திருவாரூரில் வாழ்ந்து போதே என்ன குறைப்போம் இன்னும் கண்ணு தெரியல அடியாசங்க ஒரு கண்ணு நீ தான் வாழ்ந்து போய நீ தான் தவிர்த்து சொல்ற சாமியா இப்படி சொல்றதுக்கு வேற ஒருத்தனுக்கு தைரியம் கிடையாது ஆமா அது இவருக்குத்தான் முடியும் அடுத்த பாட்டு நிலம் ஒத்தி வச்சாச்சுன்னா அதை விற்க முடியாது அடமானம் வச்சாச்சு விற்க முடியாது அந்த மாதிரியானா இல்ல விற்க அதிகாரம் எனக்கு என்னை ஆடுவதற்கு உனக்கு உரிமை உண்டும் எப்படி சொல்றாரு பாருங்க நாட்டு நடப்ப வச்சு சொல்லிவிட்டார் விட்டு கொள்விட்பட்டேன் ஒன்றும் செய்ததில்லை படம் பிடிச்சு காட்டார் தன்னுடைய உள்ள பாட்டு நான் சொல்லுதே நான் உனக்கு ஒரு தவறு பண்ண உனக்கு ஒரு தவறு நான் பண்ணவில்லை சொன்னார் அவர் அல்லவா உனக்கு நான் ஒரு குற்றம் பண்ணலையே குற்றம் ஒன்று செய்ததில்லை கொத்தையாட்டி கொத்தை சொத்தை ஒரு கண்ணு சொத்தையா தானே இருக்கு கொத்தையாட்டி எட்டுக்கு அடிகே எதல் கொண்டீர் நீரே பணிவா நீரே படிப்பீர் இதற்காயியா என் கண்ணை எடுத்துக்கொண்டாய் பழி உனக்குத்தான் வந்து சேர்ந்தது தெரியுமா நான் உனக்கு ஒரு குற்றம் நான் செய்யவில்லை இதுல ஒரு இசை நயன் சொல்றேன் உங்களுக்கும் இப்ப நான் பாடி வந்த ராகம் மத்தியமாவதின்னு அதுக்கு பேர் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு என்று பெரியவர்கள் செய்தி வைத்திருக்கிறார்கள் சங்கீத நூல்ல என்னென்ன ராகம் பாடினா என்னென்னது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு கச்சேரினு சொன்னோம்னா முதல்ல நாட்ட ராகம் பாடுறது அப்படின்னு இருக்கு நாட்டின்னு ஒரு ராகம் அதை பாடுன்னு இருக்கு ஒரு ராகம் பாடி இந்த நாட்ட ராகம்னு பாடுறது கடைசியில வராது முதல்ல தான் வரும் இந்த அம்சத்வனின்னு பாடுற ராகமும் முதல்ல தான் வரும் கடைசியில வர்றது ஆனா சௌராஷ்கிரம்னு ஒரு ராகம் அதுக்கு அது அதிமங்கள ராகம் பெயர் கொடுக்கிறாங்க அது முதல்ல வரும் முடிவிலேயே வரும் ஆமா முதல்ல வரும் முடிவிலேயே வரும் அந்த ராகத்துக்கு அப்படி ஒரு சக்தி கொடுத்திருக்கிறாங்க இந்த மத்தியமாவதினு ஒரு ராகம் அது முடிவில தான் வரும் முதல்ல வராது எனக்கு தெரிஞ்ச மதுர சோவுதான் ஒரு தரவை யாருமே பாடமாட்டா அவர் பாடி வச்சார் என்னமோ அவருக்கு நோக்கம் அப்படி பாடினார் ஆக இது பேர் மத்தியமாவதின் பேர் இந்த ராகத்துக்கு என்ன லட்சணம் எழுதுகிறார்கள் அப்படின்னு சொன்னேன் முடிவில் பாடுறாங்க அப்படின்னு கேட்ட இதுவரையிலும் மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் அவன் பாடி இருக்கிறான் பாருங்க ராகத்துல குற்றம் இருக்கலாம் காலத்துல குற்றம் இருக்கலாம் குற்றம் இருக்கலாம் எவ்வளவோ குற்றங்கள் இருக்கிறது பாடும் போது வாய திறந்து பாடக்கூடாது வயிறு குழிந்து பாடக்கூடாது ஆடு மாறி கணக்க கூடாது அப்படின்னா எழுதுறாங்க பாடும் போது இந்த குற்றங்கள் எல்லாம் வருவா இல்லவ இந்த குற்றத்தை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த ராகத்துக்கு தகுதி உண்டு எதற்கு மத்தியமாவது அப்ப குற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு ராகம் மதியமாவது என்று பொருள் பட்டு விடுகிறது இப்போ இவருக்கு ஒரு குற்றம் இருக்கிறது யாருக்கு சுந்தரன் என்ன குற்றம் ஒரு கண்ணு ஆமா இந்த குற்றம் தீரணும் அவருக்கு என்ன பண்ணினாரு மங்களகரமான ராகம் மதியம் ஆவது எடுத்துக்கிட்டு ஆமா அப்படி ஒரு மங்களகரமான ராகத்தை எடுத்து பாதிப்பு வித்து கொள்வீர் ஒட்டியல்லேன் இரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை நீர் எட்டுக்கு அடிகேல் என் கண் கொண்டீர் நீரே வழிப்பட்டீர் மத்தைக்கண்தான் தாராது உயர்ந்தால் வாழ்ந்து போனீரே அங்கில் முட்டாது அடையும் சோலை ஆரூரகத்தில் கன்று முட்டி சுந்த கா போல இந்த பால் துறக்கிறது பசுவுக்கு கன்று குட்டி முட்டினால் தான் காலம் அந்த பால் துறக்கும் அதுக்குதான் அந்த பால் கறக்குற வேலை வந்துருதுன்னா கண்ணுக்குடி நினைச்சுக்கிட்டு அந்த பசு கத்தும் இல்லையா ஆமா கன்று முட்டி எப்படி அந்த பால் துறக்கிறதோ அதுபோல உன்னை நான் நினைத்து விட்டால் எனக்கு அன்பு சுரந்துவிடும் நான் பாடிவிடுவேன் அல்லவா அப்படி பாடுகிற ஒரு கண் இல்லையே அதனை கொடுத்து விடக்கூடாதா அவனும் கேட்கிறார் கன்று முட்டி உன்ன சுரந்த காலி போல காலின்னா பசு காலி போல என்றும் முட்டா பாடும் தம் கண் காணாது முட்டி குடியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே அன்பில் புத்தாது படையும் போது பாடினா இந்த கண்மும் சரியா வந்துடும் மறந்த கண்மன் அவர் கிடைச்சு போச்சு அதை கேட்கிறார் குருமான் சீத மலர்க்க கொடுத்தருள செவ்வே விழித்து முகம் மலர்ந்து பாத மலர்களின் மேல் பணிந்து விழுந்தார் உள்ளம் பரவசமாய் அழுந்தி இரண்டு கண்ணாலும் அவ்வளவு புற்றில் இடையழுது பவள சிவ கொழுந்தில் அருளை பருவி கிடைக்கின்ற இரண்டு கண்ணாலையும் அந்த புற்றிடம் கொண்ட பெருமானை தன்னுடைய கண்ணால் பார்த்து அகம் அகம் மகிழ்ந்து அவர் பாடினார் என்று முடிக்கிறார் தெய்வ சேர்க்க பெருமான் இந்த பகுதி தான் எனக்கு மிகவும் கவர்ந்த பகுதி சுந்தரனுடைய வரலாற்றிலே எனக்கு மிகவும் பிடித்த பகுதி இரண்டு கண் தெரியாமல் இருந்து கடைசி வரலையும் வந்து அந்த இரண்டு கண்ணும் அவர் பெற்றார் என்று சொல்லுகிற வருகிற பகுதி எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் திருஞானசுமந்தருடைய வரலாற்றுப்படி திருநாவுக்கரனுடைய வரலாற்று படி சுந்தரனுடைய வரலாற்று படி ஒரு சமயம் நமக்கு வாய்ப்பு இருக்கும் போது பார்த்து விடுவோம் என்று சொல்லி மூன்று பேரை நாம் எண்ணி விட்டோம் நான்காவது நான்காவதாக எண்ணப்படுபவர் தேவார திருவாசகம் கூட அவ்வளவுதான் படிக்க மாட்டாங்க ரொம்ப பேர் திருவாசகத்தை படிக்க தவற மாட்டாங்க ஆமா என்று சொல்லுவார்கள் இன்னொன்று சிவ பூசை பண்ண முடியாதவர்கள் திருவாசக புத்தகத்தை வச்சு அதை பூசை பண்ணிவிட்டால் அதுவே சிவபூசையாக ஆகிவிடும் என்று எண்ணி திருவாசக பூசையே செய்வதும் உண்டு பன்னீர் திருமுறையையும் வைத்து பூசை பண்றதும் உண்டு சிவனாக பாவித்து பன்னீர் திருமுறையை தினந்தோறும் பூசிக்கிறது உண்டு வாசிக்கிறது உண்டு ஆமா நான் அந்த மாதிரி பன்னீர் திருமுறையை பூச பண்ண நான் தவறுவதே கிடையாது தருமபுர மடத்தில் சிவபூசையை முடிச்சதுக்கு அப்புறமாக திருமுறை பூஜை பண்ணி அதுல ஏதேனும் ஒரு பதிகங்களை படித்து விட்டு தான் அதை விட்டு எழுந்திருப்பார்கள் ஆமா நாட்டுக்கோட்டை நகர சார்பில் இதுல தீரம் ஆமா நிச்சயமா அவங்க தேவாரது அவர்களுடைய வாழ்விலே நாட்டுக்கோட்டை நகரத்தாரர்களுடைய வாழ்க்கையிலே தேவாரம் மிகுதியாக ஊடாடும் அப்படி அதுல நான் என்ன பண்ணுவேன் பன்னீர் திருமுறையை தினந்தோறும் பூஜை செய்வேன் தவறவே மாட்டேன் ஒரு நாள் கூட தவற மாட்டேன் ஆமா முடிந்த வரலையும் படிப்ப எந்தெந்த பதியம் படித்தேன்னு சொல்லிட்டு குறிப்பு வச்சிருப்பேன் திருஞான சம்பந்த தேவாரத்தை எத்தனை தடவை திருப்பி திருப்பி படித்திருக்கிறேன் குறிப்பி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு தடவையே என்னமோ திருப்பி திருப்பி படிச்சிருக்க எழுத்த படிச்சிருக்கே தவிர அதுல தோயரத்துக்கு எனக்கு அறிவை ஆண்டவன் கொடுக்கல அவ்வளவுதான் அதை படித்ததனால் வந்த பலன்தான் அந்த தேவாரம் பூரா கேசட் பண்ணி வெளியில அனுப்பிட்டேன் இருக்கவே மாட்டேன் சொன்னார் அந்த நீர் பதிகம் படிக்கிறது ஏடுகளுக்கு பாரு உனக்கு எழுதியிருக்கிறாள் பிரம்மன் அந்த ஏடுப்படும் இன்னைக்கு உனக்கு என்ன தேவைன்னு ஆண்டவன் ஆண்டுகளாக தேவார ஊத எனக்கு என்ன வேலை இல்லையா ஆமா அதுதான் எனக்கு கிடைத்த பெரிய பெரிய வாழ்வு ஆக சைவத்திரு சைவத்திர கிடைத்தது கிடைத்தற்கரிய ஒரு பெரிய சொத்து தேவார திருவாசனம் பன்னீர் திருமுறைகள் ஆமா நிச்சயமா அப்படி ஒரு சொத்து கிடையவே கிடையாது தவறி போய் இவங்க கையில குடிச்சு விட்டு சில பேர் சொல்லிட்டு அர்த்தம் இப்படி ஒரு பாடல்கள் கிடையவே கிடையாது படிக்க படிக்க நமக்கு அதிலேயே ஊட்டம் தான் ஏற்படுது ஆக சிறுவாசகத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நான் இங்கே மேடையிலே பாடி காட்டலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் மூவர் முடித்து விட்டேன் மூவரில் அந்த வரலாறு பூரா முடிக்கல எனக்கு பிடித்த பகுதி மாத்திரம் சொன்னேன் இப்ப திருவாசகத்திலேயே எனக்கு பிடித்த பகுதி மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் திருவாசகத்துல வந்து அது வரலாறு படி நமக்கு இல்லை என்பதை நான் உங்களுக்கு நான் முதலே சொல்லி இப்ப திருஞார் சம்பந்தருடைய வரலாற்று படி புத்தகம் போட்டிருக்கிறார்கள் ஒன்னாம் பதிகம் இது இரண்டாம் பதிகம் இது நூறாம் பதிகம் இது இருநூறாவது பதிகம் இது என்று போட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி திருநாவுக்கரத்திற்கு வரலன்னு நினைக்கிறேன் வரலன்னு நினைக்கிறேன் அந்த வரலாற்று படி ஒன் டூ த்ரீ அப்படி வரல சுந்த வந்து மாணிக்கவாசி அந்த வரலாறு நமக்கு செய்யவே முடியாது காரணம் என்ன அந்த வரலாறு நமக்கு ஒழுங்கா சொல்ல பெறவில்லை திருவாசக புத்தகத்துல முதல்ல நாம பிரிச்ச உடனே கிடைக்கிறது என்ன தெரியுமா சிவபுராணம் அல்லவா இந்த சிவபுராணத்தை உயிருக்கு உயிராக சொல்லுகிறவர்கள் இந்த நாட்டிலே கோடான கோடி பேர் உண்டு சிவபுராணம் சொல்லாத நாளே கிடையாது சொல்லாத நாளே கிடையாது நிச்சயமா சொல்லுவேனும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட எங்கேயாவது ஒரு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு நினைச்சு விடுவேன் சொல்ல முடியாட்டி போனாலும் இப்ப நாம இந்த சிவபுராணத்தை எண்ணி பார்ப்போம் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கிய இதை மாணிக்க அவர் பாடல யாரோ பெரியவர் பாடிவித்திருக்கிறார் அது பதிப்புல்லாத இந்த பாட்டு வராத திருவாசகமே கிடையாது ஆமா யாரோ எழுதின பாடல் இது தெய்வீகம் தொலிக்கிறது அந்த பாட்டுல ஆமா தொல்லை இரும்பிரவி தலை நீக்கி அல்லல் ஆனந்தம் ஆக்கிய நெல்லை மறுவா நெறியளிக்கும் போல் திருவாதகம் என்னும் தேன் அல்லல் அறுத்து ஆனந்தம் வாக்கிய தேன் நல்ல தேன் எந்த காலத்திலும் கெடாது என்று சொல்லுவார்கள் நல்ல தேன் எந்த காலத்திலும் கெடாதான் பூமியில புதத்து வச்சிருந்த தேன் எல்லாம் எடுத்தது உண்டு ஆமா இப்ப வர்றதெல்லாம் சர்க்கரை பாகு அது கட்டுப்போம் அதே மாதிரி திருவாசகத்துல அழிவு கிடையாது தேவாரம் தோண்டி அழிந்தது உண்டு திருஞான சம்பந்தர் ஆயிரம் ஒரு லட்சம் பதியும் பதினாறாயிரம் பதியும் வரலாறு இருக்கு ஆனா இன்னைக்கு கிடைச்சது எவ்வளவு இருக்கிறது சில்ல பதியந்தான் இருக்கு பதினாறாயிரம் பதியம் எங்க இருக்கிறது சில்ற பதியம் எங்க இருக்கிறது பாக்கி எல்லாம் போயிடுது பாக்கி நமக்கு எடுத்து கொடுத்தது புண்ணியவான் ராஜராஜ சோழன் அந்த புண்ணியமா இல்லன்னா இந்த தேவாரமும் உதவியினாலே எடுத்து கொடுத்ததோடு இல்லாம அதை எப்படி பாடுகிறது என்றும் ஆண்டவனை கேட்டு அதையும் சரி பண்ண மாத்திரம் இல்ல தன்னுடைய கோயில்கள்ல பூரா நாற்பது ஓதுவார்களை வச்சு பாட சொல்லி கேட்டான் அவன் ஆமா கண் கூட இருக்கிறவனுக்கெல்லாம் தேவாரத்தை சொல்லி கொடுத்து அவனை ஓத சொல்லி அவனை கண் அவனுக்கு காட்டுறதுக்கு ஆளு கவச்சு போடுறதுக்கு ஆளு பசுமா ஆடு மறுக்கொண்டு கொடுத்து வச்சிருந்தான் என்று வரலாறு கல்வெட்டுல வருகிறது அப்படி தேவாரத்தை காப்பாற்றி விட்ட பெருமான் ராஜநாத சோழ் ஆனா தேவாரத்தில் அழிவு உண்டே தவிர திருவாசகத்துல அழிவு இல்லை தோன்றியது அத்தனையும் அப்படியே இருந்து விட்டது எப்படி தேன் அழியாதோ அது போல இது அது மாத்திரம் இல்ல அத படிக்கிறவனும் அழிய மாட்டான் திருவாசகத்தை சிறுபுராணம் மாத்திரம் இல்ல தினந்தோறும் சிறுபுராணம் சொல்ல தவறமாட்டேன் பிடித்த பத்து சொல்ல தவறமாட்டேன் கடைக்கிற பத்து சொல்ல தவறமாட்டேன் திருச்சாடல் சொல்ல தவறமாட்டேன் தவறதே கிடையாது ஓ உனக்கு வேலையே கிடையாது அப்படி சொல்ல முடியுமா இப்பதான் ஒரு இடத்துல போய் பாடி விட்டு வர்றேன் மறுபடியும் இங்க பாடி விட்டு கார் ஏறி நான் போகணும் தஞ்சாவூருக்கு ஆமா தலைக்கு மேல எனக்கு வேலை இருந்தாலும் இதெல்லாம் பாராயணத்துல விட்டு கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி பஞ்சாட்சிரம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு சொல்லவும் தவறமாட்டேன் கிடையாது ஒரு நாள் கூட விட மாட்டேன் பஸ்ல போகும் போதாவது சொல்லிவிடுவேன் கார்ல போகும் அவ்வளவுதான் என்ன காரணம் அதெல்லாம் சொல்லி இருந்தா நம்ம வாழ்க்கை செம்மை உரும் அவ்வளவுதான் வாழ்க்கை நாம மஞ்ச வாழ்க்கை எடுத்த பயன் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் ஐயா நீங்க ஆயிரத்தி சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல நூத்தி எட்டு நூத்தி எட்டாவது நீங்க பஞ்சாட்டம் சொல்லிவிடுங்கள் ஓய்ந்த போது ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் ஒரு பண்டார் சி இப்ப முந்தி இருந்தவர் அவருக்கு இருபத்தி ஏழு கோயில் மடம் வேற இருபத்தேழு கோயில் நிர்வாகம் ஒழிந்த போதெல்லாம் பாருங்க லட்சக்கணக்கில் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய் எழுதி வச்சிருக்கிறார் கருவூரம் பண்டா நதி இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர் இருபத்தேழு கோயில் நிர்வாகம் சொன்னா மடம் நிர்வாகம் சொன்னா எவ்வளவு வேலை இருந்திருக்கவருக்கு இந்த வேலையிலேயும் ஓம் நமசிவாய ஓம் லட்சக்கணக்கில் எழுதி இருக்கிறாரியா அதான் ஆச்சரியம் எவர்பஸ்தா தன்னுடைய தூங்குற ரூம்ல வச்சிருந்தார் இவர் பட்டத்துக்கு வந்த என்னடா கிட்டத்தட்ட ஒருத்தகங்கள் ஐம்பது நோட்டு புத்தகம் ஓம் நம சிவாயிவாய ஓம் நமசிவாயி எழுதியிருக்கிறார் கை நாலே என்ன காரணம் நமச்சிவாய மந்திரம் காப்பாற்றும் என்ற நோக்கத்தில் அதனால தான் காசிக்கு போனோம் இறந்தார் காசி இறக்க முத்தி சொன்னான் இல்லையா காசிக்கு போன அன்னையே காசியில் இறந்தார் அவர் சில பேர் காசியில் இறக்கிறதுக்குன்னு போவான் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வருவான் நடுமத்தினை ரயில் வரும்போது விடாறு போடும் கிடைக்குமா கிடைக்காது அப்படி ஒரு புண்ணியமான அவர் என்று நான் எண்ணியிருக்கிறேன் ஆக திருவாசகம் அப்படி ஒரு உயர்ந்த நூல் எடுத்த எடுப்பிலேயே நம சிவாய ஆண்டவனுக்கு வாழ்த்த சொல்லித்தது நீ வாழ்ந்தால் நான் வாழ்ந்து விடுவேன் ஒரேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரமாம் யோனி வேதத்தை படைத்தவன் நீ கல்லில் இருக்கிற கவலைக்கும் கருப்பையில் இருக்கிற போடுற பொருத்தம் போடுறாருந்தா போடுவானா அத்தனை பேருக்கு சோறு போடுவானா எத்தனை கோடி மக்கள் போய்கிட்டு இருக்கு பாருங்க அத்தனை பேருக்கு என்ன அர்த்தம் அவன் போடுகிறான் நாலு வரி சொல்றீங்களா நமத்திவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கமை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வார்கள் இமைப்பொழுதும் என்னெங்கில் கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் சந்தோஷம் ஏகம் அேகம் இறைவனடி வாழ்க ஏக அநேகம் இறைவனடி வாழ்க ஏதும் எந்த நடிக வேகங்கள் தாண்டவேந்தரடி வெல்க பிறப்பருக்கும் சிஞ்சகங்கள் செய்கடல்கள் வெல்க பிறப்பருக்கும் சிஞ்சக்தல் செய்டல்கள் வெல்க புறத்தார்க்கு கேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவார் உள்மகளும் போங்கடல்கள் வெல்க திரங்குவார் உங்களுக்கும் சீரோன்கடல் வெல்க கீதன் அடி போச்சி எந்த அடிபோற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேரில் ரனிமலன் அடி போற்றி மாயப்புறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி மாயப்புறப்பருக்கும் மன்னனடி போச்சி சீரார் பெருந்துரை நம் தேவரடி போட்டி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போட்டி நம் தேவனடி அருள்மலை போற்றி சிவம் என் என் சிந்தையுள்ளிருந்ததனால் அவனருடாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மவிடச் சிவபுராணருதல்லை முந்தை வினை முழுது ஓய உரை பஞ்சா முந்தை வினை முழுது ஓய உரைப்பஞான் கண்ணுதலால் தங்கருடை கண்காட்ச வந்தை கண்ணுதலாம் தங்கருளை கண்காட்டவன் எண்ணுதற்கு எட்டாய் எடினார் கடலிறங்கி விண்ணிறழ்வு மன்னிறைவு மிக்கால் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையில் இல்லாதாலே இன்பெருஞ்சி பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றரியேன் இன்பெருஞ்சி பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடு புழுவு மரமாகி பல்விருகமாகி பறவையாய்பி கல்லாய் மனிதராய்யாய் கணங்களாய் வல்ல குரலாகி முனிவராய் தேவராய் செல்லா நிங்கை தாவர சங்கமத்து எல்லா புறப்பும் புறந்திடைத்தேன் எம்பெருமா எல்லா புறப்பும் பிறந்திழைக்கேன் எம்பெருமான் எல்லா புறப்பும் பிறந்திழைக்கேன் எம்பெருமான் வெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன் உய்யன் உள்ளத்துள் ஒங்காலமாயிருந்தனையா விவரா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ாய் தனியாய் மியமான நாம் விமல பொய்யாயினாம் போயகல வந்தருணி வெஞ்ஞானமாகி விடுகின்றமைச் சுடரே எஞ்ஞானம் தாதே சிம்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நன்னறிவே அஞ்ஞானும் தன்னை அகழ்விக்கும் நன்னறிவே ஆக்கம் அளவு ாய் அனைத்துல ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் கருவாய் போக்குவாய் என்னை சுருதிப்பாய் என்றொழும்பில் நாட்கத்து மாற்றம் மனங்களிய மறையோனே கரந்த பால் கண்ணனோடு நெய் கலந்ததற்போல சிறந்தடியா சிந்தனை உள் தேன் ஊரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் இறங்களோரை உடையாய் முன்னோர்களேத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அறம் பாவம் ும் அருந்த கட்சி புறந்தோல் போற்றெங்கும் புழு அழுத்து மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குவினை மலங்க புறமெங்கும் வஞ்சனையை செய்ய நிலங்கு மனத்தால் இவளா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுணும் நலந்தானில சிறியேற்று நல்கி நிலங்கல் மேல்வந்தருடைய My family will be there to be some great segue தத்துவ தாய் திறந்த தயாவான தத்துவனே திறந்த தயாவான தத்துவனே மாசத்து தோதி மகந்த மனச்சுடரி முதே சிவபுரனே பாசமாம் பச்சறுத்து பாதிக்கு ஆரியனே ஏத அருள் உரிமின் நெஞ்சில் வஞ்சங்கட பேராதில் இருந்த பெருங்கருளை பெறாரு பெருந்தருளை பெறாரு அறமுதே அளவிலா பெம்மானே ஒராதார் உள்ள தோழி கூடியாரே உருக்கி அருந்தே இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ள நான் கொஞ்ச வருஷத்துக்கு முந்தியெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவாசக முற்றோதல் அப்படின்னு வச்சேன் அதற்கு முந்தி திருவாசக முற்றோதல் செய்து நான் பார்த்ததே கிடையாது ஆமா நான் பார்த்ததில்லைன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அதற்கு முந்தி திருவாசகத்தே ஒரே நாள்ல அஞ்சு அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஒருத்தன் பாடி நான் கேட்கல கண்டு வேலையா சொல்லிட்டு ஒரு ஒரு தடவை வச்சு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரே நாள்ல திருவாசகம் பூரா கேட்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு இப்படி பல தடவை செய்துகிட்டு இருந்தேன் நான் பல தடவை செய்துட்டு ஒரு நாள் எனக்கு ஒரு நினைப்பு வந்தது இவர் அருள் இவர் பிறந்த ஊர் திருவாத ஊர் மதுரை கிட்ட மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாத ஊர் வாத ஊர்னா என்ன அர்த்தம் வாயு பகவான் பூசை செய்த ஊர் அது இவருடைய தகப்பனார் பேர் சிவபாத சம்பு பாதாச்சாரியார் மாணிக்க பேர் சம்பு பாதாச்சாரியார் திருஞான பேர் சிவபாத விருதயர் பேர்ல எப்படி சம்பு பாதாச்சாரியார் சம்புனா சிவன் சிவனுடைய பாதம் அப்படின்னு அவருக்கு பேரு சிவபாதம் கூட சில பேர் பேர் வைக்கிறாங்களா இல்லையா ஆம் அப்படி சம்பு பாதாச்சாரியாருன்னு பேரு அந்த அம்மாவுக்கு பேரு சிவஞானவதியோ இன்னும் கொஞ்சம் மறதி சரி அந்த ஊர்ல போய் இந்த திருவாசகம் போற அந்த மாணிக்கவாசக சன்னிதில படிக்கலாம் அப்படின்ட்டு போனேன் அப்ப என்ன ஒரு வழிபாட்டு கூப்பிட்டு வந்தது அவங்களை அழைச்சுக்கிட்டு போய் படிக்க போன அந்த ஊர் குறுக்கள்கிட்ட நான் கேட்டேன் ஐயா இந்த ஊர் தானே மாணிக்க வாசகர் பிறந்த ஊர்னு சொல்றாங்க புத்தகத்துல படித்தது அல்லாமல் மாணிக்க வாசகருடைய வரலாறுல ஏதேன்னு ஒண்ணு புதுமையா சொல்லுங்கன்னு கேட்ட இல்லையா அது அந்தந்த ஊர்ல இருக்கும்போதுதான் அது தெரியும் அந்த குருக்களை கேட்டேன் மாணிக்க வாசகரை பத்தி ஒரு புத்தகத்துல வராத கருத்து ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா தேவை அப்படின்னு சொல்றேன் சொல்றேன் அப்படின்ட்ட மாணிக்க வாசகருடைய தகப்பனார் அந்த கோயில்ல பரிசாரகராக இருந்திருக்க பரிசாரகர்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோயில்ல சமையல் பண்ணி சாமிக்கு நெவேத்தியம் பண்ற நெவேத்தியம் பண்றதுக்கு கொடுக்கிறவர் இப்ப இவர் சமையல் சாமி சாப்பிட்டிருக்காங்க மாணிக்க வாசகருடைய தகப்பனார் பரிச்சாரகராய் இருந்திருக்கார் இவர் சமச்சத்தை தான் அவர் சாப்பிட்டு இருக்கான் இவர் பாண்டாட்டத்தான் அவர் அவங்க கேட்டிருக்கான் அவர் சோர் சமைச்சார் இவர் பாடல் சமைச்சார் சாப்பிடுவான் நல்ல குறிப்பு இந்த குறிப்பு எதுலையுமே இல்லை இன்னும் இந்த பரிசாரகர்னா என்ன என்ன என்ன இருக்கும் இன்னைக்கு இருக்கிற பரிசாரகரை வச்சு நாம எட போடக்கூடாது இன்னைக்கு கோயில்ல சாமிக்கு பிரசாதம் போது பாருங்க அதை நாம சாப்பிட முடியாது ஆமா அதுல கல்லு மண்ணு என்னென்ன இருக்குமோ என்ன பிடியோ சாப்பிட்டுட்டு இருக்கான் குண்டக்குடி ஒரு தடவை சொன்னார் என் பேர்ல யாரும் கோவப்படாது நானும் சைவன் தான் இல்லையா நானும் இந்த மதத்துல பிறந்தவன் தானே அதனால தப்பா சொல்ல மாட்டேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு இடத்துல சாமியே பிச்சை எடுத்து கொண்டாந்து சாப்பாடு கொடுத்தான் சாப்பிட்டார் குன்றக்குடி அடிகளார் சொன்னார் என்னத்துக்கு போய் இவர் போய் பிச்சை எடுக்கணும் கோயில்ல பட்டசாதம் இருக்கும் அல்லவா அதை கொண்டாந்து கொடுத்திருக்கலாம் பட்டசோறி இதை சாப்பிடுறான்னு சொல்லிருக்கலாம் ஏன் பிச்சை எடுத்து கொண்டாந்து கொடுத்தான் அப்படின்னு கேட்டா ஏன் தலைவீதி இவ இப்படி சமைச்சு போடுறான் கல்லு மண்ணையும் அதை நான் இருந்துட்டு இருக்கேன் இதை சுந்தரம் எதுக்கு சாப்பிடணும் வீட்டுலன்னு சொன்னா அதை சுத்தமா கல்லு மண்ணெல்லாம் போச்சு நல்லா சமைச்சிருப்பா அதை வாங்கி கொண்டாந்து கொடுத்தாமா அதாவது குண்டக்குடி அடிகளாருக்கு தப்பா சொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது இந்த வகையிலையாவது கோயில் பிரசாதமாவது ஒழுங்காகட்டும் அப்படின்னு அவர் நினைத்திருப்பாரோ என்னமோ அந்த குறுக்கள் சொன்னார் கோயில் பரிசாரகராக மாணிக்க தகப்பனார் இருந்தார் எந்த நூல்லையும் கிடையாது எந்த நூல்லையும் கிடையாது பரிசாரகராக இருந்தார் அப்படின்னு அல்லவா ஆமா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பிறந்தவர் மாணிக்க இத நான் கேள்விப்பட்டதிலிருந்து கோயில்ல எவ்வளவு மோசமான பிரசாதம் கொடுத்தாலும் சாப்பிட்டுடுவேன் கல்லு இருக்கு மண்ணு இருக்கு நான் பார்க்கவே மாட்டேன் ஏன் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் நல்ல அறிவு கிடைக்கும் அல்லவா என்பதும் நான் எண்ண வேண்டிய ஒன்று இடையிலே நான் உங்களுக்கு அதை நினைவூட்டின துன்பமும் இல்லாதே உள்ளே அன்பருக்கு அன்பனே யாவையுமா அல்லையுமா சோதியனே துண்ணிருளே சொல்றா பெருமையனே அன்பருக்கு அன்பனே யாவையுமா அல்லையுமா சோதியனே துண்ணிருளே சொன்றா பெருமையனே ஆதியரே அந்தம் நடுவாகி அல்லானே தல்லே ஆட்கொண்ட எந்த பெருமானே பூர்த்த விஞ்ஞானத்தில் கொண்டுணர்வா தங்கரத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புலர் நிலா புண்ணியனே காக்குமென் காவலனே காக்குமியம் காவலனே காவலனே தாம்பரிய பே ஒழிய அட்டாவிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் பையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் ஏற்றனே தேற்ற தெடிவேயின் சிந்தனைகள் உச்சார உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் அரனேயோ என்ற போற்றி புகழ்ந்து போய்கட்டு வையானார் விட்டிங்கு வந்து வினை பெறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வந்தானே நள்ளிரட்டம் பயின்றாடும் நாதனே சில்லை உள் கூட்டனே சென்பாண்டி நாட்டானே அல்ல குரவி அறுப்பானேயோ எழுது சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து பல்லோரும் ஏற்ற பணிந்து வாசகர் பாட சிவபெருமானே தன்னுடைய கையினால் எழுதி கொண்டான் என்று வரலார் ஆமா மாணிக்கவாசகர் பாண்ட திருவாசகம் அத்தனையும் சிவபெருமான் தையின் கை நாலேயே ஏட்டுச்சுவடியில் எழுதி கொண்டான் என்று வரலாறு சொல்லப்படுகிறது அந்த ஏட்டுச்சுவடி இன்னும் பாண்டிச்சேரியிலே அம்பலத்தாடி மடம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அது ஒரு வெள்ளி பேழையில வைத்திருக்கிறார்கள் ஆமா சிவராத்திரி அன்னைக்கு இரண்டாம் காலம் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த ஓலையை எடுத்து காட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த மடத்துக்கு நான் பல தடவை போயிருக்கிறேன் ஆனா அந்த ஏற்றுச்சுவடியை நான் பார்த்ததில்லை அந்த பெட்டகத்தை நான் பார்த்திருக்கிறேன் இன்னொன்னு திருவாசகத்துக்கு பொருள் சொல்ல முடியாது என்றும் பெரியவர்கள் கருதினார்கள் இப்ப திருவாசகத்துக்கு ஒரையெல்லாம் கா சுப்பிர பிள்ளை எழுதியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க டாக்டர் ஊவே சமநாதையருடைய குருநாதன் திரு சிறப்பு சுந்தரம் பிள்ளை ஆமா டாக்டர் ஊவியனுடைய குருநாதன் சிறு சிறபுரம் சுந்தரம் பிள்ளை கிட்டத்தட்ட இருபது ஊருக்கோ என்னவோ அவர் தலபுராணம் எழுதியிருக்கிறார் அவளு பெரிய பாண்டித்யம் படைத்தவர் அவர் திருவாசகத்துக்கு பொருள் எழுத சொன்னாராம் ஒருத்தர் ஆகட்டும் பாக்கறேன் அப்படின்ட்டு காரணம் எழுத கூடாது எழுத முடியாது என்று அவருடைய எண்ணம் எழுத சொன்னவர் ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரு குதிரை வண்டி உண்டு அதுல ரெண்டு பேரும் ஏறிக்கொண்டு திருச்சிரபுரத்திலிருந்து திருவானைக்கா வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆற்று பாலத்துல போய் கொண்டே இருப்பார்களாம் இந்த பணக்காரர் தனது தனந்தோறும் சொல்லிக்கே இருந்தாராம் அவருக்கு திருவாசிரத்துக்கு பொருள் எழுதுங்க பொழுது எழுதுங்கன்னு அந்த ஆற்று பாலத்துல போயிட்டு இருக்கும் ஒரு தடவை சொன்னாராம் அந்த பணக்காரர் திரு சிறுபுரம் மீனாட்சி பிள்ளையை பார்த்து உங்களை திருவாசகத்துக்கு பொருள் எழுத சொன்னேன் நீங்க எழுதவில்லை ஏன் அப்படின்னு கேட்டாராம் இனிவே இன்னொரு தடவை நீ அப்படி சொன்னா இந்த வண்டிலிருந்து கீழே குத்திச்சு இந்த தண்ணில விழுந்து நான் உயிரை விட்டுருவேன் தெரியுமா திருவாசகத்துக்கு பொருள் எழுத முடியாது தெரியுமா எழுத மாட்டேன் அப்படின்னு தண்ணீர விழுந்து தன்னுடைய உயிரை விட்டுவிடுவேன் பிள்ளை அப்ப எவ்வளவு பெருசா நினைத்திருப்பார் பாண்டித்யம் படைத்தவர் திருவாசகரத்துக்கு பொருள் எழுத முடியாது என்று எழுதி வைத்து விட்டார் சொல்லிவிட்டார் இன்னைக்கு கால் சுமந்த பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க எழுதின உரையும் எனக்கு இருந்தது திருப்பராய்ச்சுறையில விபுலானந்த அடிகளோ என்ன ஒன்று ஒருத்தர் இருந்தவர் சமீபத்தில் விபுலானந்த அடிகள் இல்லை அவர் பெயர் கொஞ்சம் மரதி சித்தவானந்தா அவர்கள் கூட பொருள் பொருள் எழுதி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள் எத்தனை பேர் எழுதியிருந்தாலும் சரி வல்ல பெருமான் தன்னுடைய உயிர் நூலாக நினைத்தார் இது ஆமா வள்ளர் பெருமான் தன்னுடைய உயிர் நூலாக நினைத்துதான் வான் கலந்த மாணிக்க வாசக என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து வான் கலந்து செழுங்கனி திஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு சொன்னார் இன்னொரு பாட்டில் இந்த திருவாசகத்தை கேட்ட பறவை இனங்கள் மிருகங்கள் இதை கேட்ட உள்ள மெய்ஞானத்தை உணர்ந்து உட்கார்ந்து விட்டதாக கூட எழுதியிருக்கிறார் என்று ஒருவர் வந்தார் அவர் இந்த நாட்டுக்கு கிறிஸ்டியானிய பரப்பத்தான் வந்தார் பாதிரி இதனை இங்க வந்து கேட்டார் ஒருத்தனை உனக்கு மதநூல் எதுன்னு கேட்டார் நல்ல போச்சு அப்ப இருந்தவன கேட்டாரு இப்ப இருந்தவன் அவனுடைய மத நூல் எதுன்னு கேட்டா கும்முதம் ஆனந்தவடன் ஆனந்த பெண்ணு வந்திருக்காது என்னது ஜூனியர் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்ப இருந்தவன் என்ன சொன்னா எனக்கு உயிர் நூல் திருவாசகம்னு சொன்னானான் அப்படியா திருவாசகம் அவரோட உயர்ந்த நூல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படித்து விட்டு என்ன திருவாசகத்தை எடுத்து படிச்சானான் படித்த போது நமச்சிவாய வாழ்க ஆதந்தாழ் வாழ்க அவருடைய கடவுளை வாழ்க என்று வாழ்த்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வரி படித்தாரான் இமைப்பொழுதும் தாய் மை காட் முடியுமா அவனுக்கு இமைப்பொழுதும் கூட என்னுடைய நெஞ்சை விட்டு அகலாத கடவுள் அவன் அப்படின்னு எழுதி இது முடியுமா இது எப்படி முடிந்தது அவருக்கு ஆட்கொண்டான் என்று வருகிற பகுதி நாம் எண்ணி பார்ப்போம் திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு நூல் அதுல காணப்படுகிறது அதற்கு என்ன எழுதுகிறார்கள் திரோதான சுத்தி என்று எழுதுகிறார்கள் உன்னுடைய மன அழுக்கு போய்விடும் இதனை நீ படித்தான் என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள் என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழக்கு இணை துணை மலர்கொந்து ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின்று திருவடி தொழுவோம் ஏற்றி கட்டமலங்கள் மலருங்கள் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே பெருரை உரை சமானே ஏற்குயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம் பெருமாள் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாய் முந்திய முதல் நடு இறுதியும் நானாய் மூவரும் அருகிலரை யாவர் மற்ற விரலியும் படங்குடில் காட்டி அவருடைய திருமேனியை காட்டினான் என்று வருகிற பகுதி இந்த திருப்பெருந்த திருப்பள்ளி எழுத்திட வருகிறது செந்தடல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்தளனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரவுதே பள்ளி எழுந்தருளாயே இந்திய புகழ் நடுவிருதியும் ஆனார் ஒவ்வொரும் அருகிலர் யாவர் வச்சரினார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடி தோல்வி எழுந்தருளிய வரலே செந்தன புரை விரும்பியும் காட்டி பெருந்துரை கோயிலும் காட்டி அந்தளாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே தருமரம் மடத்துல கண்டமானி தேசியரையா வச்சு கண்டமான் தேசியரா வச்சு பத்து தேவார ரிக்கார்டு வெளியிட்டாங்க அபூர்வமான ரிக்கார்டு தேசிய ரய்யா கூட இனிமேல் பிறந்து வந்தா கூட அப்படி பாட முடியாது அப்படி பாடி இருந்தார்கள் அவர்களும் காப்பாற்றவில்லை கம்பெனி காரனும் காப்பாற்றவில்லை கிடைக்காமல் போய்விட்டது என்ன பண்றது சைவம் அப்படி இருக்கிறது தண்டவான் தேசிய கூப்பிட்டா வருவாரா வருற வரமாட்டார் தமிழ் பாட்டு சொல் இனிமே ஒருத்தர் சொல்ல முடியாது அப்படி சொல்லியிருந்த அதுக்கு மாஸ்டர் கிடைக்காம போச்சு கரூர மடத்திலையும் அதை காப்பாற்றாமல் விட்டு விட்டார்கள் எச்சம் வீண எடுத்தார்கள் அவனும் காப்பாற்றாமல் விட்டு விட்டான் இப்ப தேடுகிறார்கள் கிடைக்குமா கிடைக்காம போய்விட்டது அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணார்கள் திருவம்பாவை திருப்பள்ளி எழுத்து எடுத்தார்கள் அதையும் அப்படி விட்டு விட்டார்கள் அதுதான் ஆச்சரியம் என்ன காரணம் நினைக்கிறான் போல் போர்படா கொஞ்ச காலத்துக்கு உழவனா போறான் அப்புறம் விட்டு விடாத அப்படின்னு நினைக்கிறான் போல் இருக்கு அவ்வளவுதான் அதுக்கும் மாஸ்டர் காப்பி இல்லாம போச்சு அதுல திருப்பள்ளி எழுச்சி நான் பாடிருந்தேன் அந்த திருப்பள்ளி எழுத்துதான் என்னை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது முதல்ல அற்புதமான பாடல்கள் இரவு ரெண்டு மணிக்கு எந்திரிப்பேன் நான் சில வேலைகள் இன்னைக்கு இரண்டரை மணிக்கு எந்திரிச்சேன் ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சாதான் என்னுடைய நித்திய வேலைகள்லாம் முடிச்சுவிட்டு நான் இங்க வரணும் காலையில எட்டு ஒன்பது மணிக்கு நான் கந்தகோடத்துல பாடணும் அதுக்கு அப்புறம் இங்க வரணும் அதுக்காக சிவபூசையும் விடுவதற்கு இஷ்டமில்லை பஞ்ச பஞ்சாக்கம் சொல்லுவதை விடுவதற்கு இஷ்டமில்லை திருமுறை பூசதை செய்வதையும் விடுவதற்கு இல்லை எல்லாத்தையும் செய்து விட்டு வரணும் அப்படி இரண்டரை மணிக்கு எந்திரிக்கும் போது தூக்கம் கலக்கம் போகுமா போகாது இந்த திருப்பள்ளி எழுச்சியை ஓடிப்போம் ஆமா எப்படி அந்த பொழுது விடிந்த உடனே வெடிச்சமா போதும் அதே மாதிரி இரண்டரை மணிக்கு உட்கார்ந்து இந்த திருப்பள்ளி எழுச்சியை நான் சொன்னேனே ஆனால் விடிய கால ஆறு மணிக்கு நான் எந்திரிச்சது போன இருக்கு இப்படியே உடம்பு ஆமா திருப்பள்ளி எழுச்சி நான் சொல்லாத நாளே கிடையாது என்று நான் உங்களுக்கு சொல்லி ஏனே பாடல்களை அடுத்த மாதம் பார்ப்போம்